அல்லாகுவ அலேகி செல்லம் அவர்கள் கூறினார்கள் தொழுகையில் ஒரு ரகாதை அதற்குரிய நேரத்தில் அடைந்து கொள்பவர் அந்த தொழுகையை அடைந்து கொள்கிறார் இதை அபூஹுரேரம் இல்லாகும் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்